வணக்கம் மார்ச் முப்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக பதில்கள் ஒன்று தழையா வெப்பம் தழைக்கவும் வெப்பம் நீங்கவும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இசையமுது இரண்டு ஆற்று நாள் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி நானூறு மூன்று இருண்ட என அழைக்கப்படும் கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் நான்கு ஈஸ்டர் என்ற தீவு பசிபிக் பெருங்கடலில் உள்ளது நற்றினை வானொலியின் செவிக்னிய கானங்களையும் கருத்து கருத்துறைந்த தகவல்களையும் இனியன்ற கேள்விகள் ஒன்று போரும் அமைதியும் என்ற நூலை எழுதியவர் யார் இரண்டு வயதாரை கூட வையாதே என்ற பாடலை எழுதியவர் யார் மூன்று கோமதி நதிக்கரையில் உள்ள மிக புகழ்பெற்ற நகரம் எது நான்கு பிளாக் பாரஸ்ட் என்று அழைக்கப்படும் கருங்காடுகள் எங்கு அமைந்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்